வணக்கம் நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினி குவியலுக்காக சென்னையிலிருந்து உறுப்பினராக இணைந்துள்ள நாடு அண்டோரா இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் உலகின் சிறந்த மத்திய வங்கி ஆளுநருக்கான விருதை வென்றவர் மார்க் ஆனே மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆசிய வலிமை குறியீட்டில் இந்தியா பெற்ற இடம் பதினோராவது இடம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் காலாட்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு வேகம் மற்றும் விலை உறுந்த போக்குவரத்து எது மூன்று சத்தியமேவ ஜெயத்தே பாடல் முதலில் எழுதப்பட்ட மொழி எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய பொது அறிவுக்குவியலில் கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி